வணக்கம் நெகிந்திலே நற்றினியின் சரித்திரும் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று ஜனவரி மாதம் ஏழாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்காவின் முதலாவது வர்த்தக வங்கி வட அமெரிக்க வங்கி திறக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் முதல் தடவையாக அரசுத் தலைவர் தேர்தல் இடம்பெற்றது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் ஹேரி எஸ் ட்ரூமன் அவர்கள் அமெரிக்கா ஹைட்ரஜன் குண்டை தயாரிப்பதற்கு தயாரித்திருப்பதாக அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஃபிடெல் கேஸ்ட்ரோவின் புதிய கியூபா அரசை அமெரிக்கா அங்கீகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ப்ரூனை ஆசியான் அமைப்பில் ஆறாவது உறுப்பு நாடாக இணைந்தது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தங்கம்மா அப்பாக்குட்டி யாழ்ப்பாணத்தின் சமூக சேவையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பி சரோஜாதேவி இந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பாக்யராஜ் திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு நிக்கோலஸ் கேஜ் அமெரிக்க நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிபாசா பாசு இந்திய நடிகை